அன்பார்ந்த நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாட நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான தெனாலிராமன் கதை இன்னைக்கு வந்து அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு ஏற்பட இருந்த ஒரு பெரிய அவமானத்திலிருந்து அவர் எப்படி தெனாலிராமன் காப்பாத்தனா அப்படிங்கிறத பார்க்க போறோம் அரசர் கிருஷ்ணதேவராயர் வந்து பக்கத்து நாடான வேங்கை மேல போர் தொடுக்கணும்னு முடிவு பண்ணி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருந்தாரு வீரர்களும் நல்ல பயிற்சி பெற்று தயார் நிலையில இருந்தாங்க இந்த செய்தி ஊரெல்லாம் பரவி பக்கத்து நாட்டு அரசனுக்கும் தெரிய வந்தது பக்கத்து நாட்டு அரசன் போர் செய்கிறதுக்கு தயார் நிலையிலே இல்லை மேற்கொண்டு அரசர் கிருஷ்ணதேவராயர் கூட எதிர்த்து போரிட்டால் ஜெயிக்க முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும் அதனால அவன் பயங்கர நடுக்கத்தில் இருந்தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் அரண்மனையிலே இருக்கக்கூடிய ஜோதிடர் அதாவது ராஜ ஜோதிடர்ன்னு சொல்லுவாங்க அவர் வந்தார் வந்து அரசர் கிருஷ்ணதேவராயரை வணங்கிட்டு அரசரே இப்போ போர் தொடுக்கிறது ஒரு சரியான முடிவு கிடையாது உங்களுடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன் பார்த்ததுல உங்களுக்கு இப்போ வெற்றிக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா தெரியுது இப்போ போரிட்டோன்னா நம்ம தோற்று போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அதனால போற நீங்க கைவிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் சொன்னார் உடனே அரசர் கிருஷ்ண தேவராயருக்கு ரொம்ப குழப்பம் ஆயிடுச்சு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு இப்போ போய் போற நிறுத்தினோன்னா ஒன்று எதிரி நாட்டு அரசனுக்கு பயம் போயிடும் ரெண்டாவது என் நாட்டு மக்களே என்னை மதிக்க மாட்டாங்க மூன்றாவது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்டு அரசர்களும் என்னை பார்த்து ஏழனமாக சிரிப்பாங்க பெருத்த அவமானம் ஆகிடும் போரை நடத்தியே வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் ஆனால் ஜாதகப்படி நான் போர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருந்தார் அப்போ தாத்தாச்சாரியார் சொன்னார் அரசரே வேற வழியே இல்லை நம்ம ஜோதிடர் சொல்கிற மாதிரி தான் செஞ்சாகணும் இல்லைன்னா நமக்கு வந்து பின்னடைவு ஏற்படும் நம்ம போரில் தோற்று போனாலும் போயிடுவோம் அது இன்னும் பெரிய அவமானம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி தாத்தாச்சாரியார் சொல்லியிருக்காரு கூடவே இருந்த நம்ம தென்னாளி ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசரே கொஞ்சம் பொறுமையாருங்க எனக்கு ஒரு மூன்று நாள் அவகாசம் கொடுங்க இந்த மூன்று நாளுக்குள்ள நான் வந்து உங்களுக்கு தீர ஆலோசித்து விசாரிச்சு ஒரு நல்ல முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போதான் தாத்தாச்சாரியார் சொல்லியிருக்காரு தெனாலிராமா உனக்கு இதை பற்றி என்ன தெரியும் என்ன நீ இடையில போந்து நீ வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க உனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னாராம் தெனாலிராமன் சொன்னானா என் மேல் நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு மூணு நாள் அவகாசம் கொடுங்க அரசரே இதுக்கு ஒரு நல்ல முடிவை நான் வந்து காரணக்காரியத்தோடு விசாரித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொல்லிட்டானான் உடனே அரசரும் வந்து அரைகுறை மனசோட வேறு வழி இல்லாமல் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாராம் தெனாலிராமன் என்ன பண்ணியிருக்கான் மூன்று நாள் கழித்து மறுபடியும் அரச சபையில் வந்து அந்த அரண்மனை ஜோதிடரை கூப்பிட்டு வணக்கம் ஜோதிடரே வாங்க நான் விசாரித்ததில் நாட்டு மக்கள் எல்லோரும் உங்களை பற்றி ரொம்ப புகழிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நூற்றுக்கு நூறு அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால வந்து நீங்கள் சொல்றது சரியாக தான் நான் நினைக்கிறேன் இப்போது சாதாரண மனுஷங்கள்லேருந்து அரசரோட ஜாதகம் வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்து ஆராய்ஞ்சு சொல்லியிருக்கீங்க ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் என்னைக்காவது எடுத்து ஆராய்ஞ்சி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தென்னாலிராமன் கேட்டிருக்கான் உடனே கொஞ்சம் எரிச்சல் ஆகிட்டார் அவர் எரிச்சல் ஆகிட்டு இது என்ன கேள்வி தென்னாலிராமன் என்னுடைய ஜாதகத்தை பற்றி நான் பார்த்துருக்க மாட்டேன்னா நான் பார்த்துட்டேன் எனக்கு ஒரு குறையும் இல்லை நான் தொண்ணூறு வயசு வரைக்கும் சுகமா வாழ போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் சொல்லியிருக்காரு அப்போ தெனாலிராமன் கேட்டிருக்கான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாலு பேரு அதாவது அம்மா அப்பா பாடம் சொல்லி கொடுத்த டீச்சரு அப்புறம் வந்து நம்ம கும்பிடக்கூடிய கடவுள் இந்த நாலு பேரை தவிர வேற யார் நீங்க உளுந்து கும்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான் மறுபடியும் அவருக்கு எரிச்சலாயி என்னது தெனாலிராமன் முன்னுக்கு பின் முரணா சம்பந்தமே இல்லாமல் கேள்வி கேட்டுட்டு இந்த மாதா பிதா குரு தெய்வம் தவிர வேற யாரு காலிலையும் நான் விழுக வேண்டிய அவசியம் இது வரைக்கும் எனக்கு வந்ததில்லை இனிமேல அப்படி ஒரு நிலைமை எனக்கு வராது நான் கௌரவமா தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் சொல்லியிருக்காரு உடனே தெனாலிராமன் சொல்லியிருக்கான் இதை நான் வந்து பொய்னு நிரூபிச்சு காட்டட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கேன் உடனே ஜோதிடருக்கு கோபம் வந்து தெனாலிராமா நீ ரொம்ப துடுக்குத்தனமா பேசுற பாருங்கள் அரசரே தெனாலிராமன் முன்னுக்கு பின் முரணாக கேள்வி கேட்டு என்னை ரொம்ப குழப்புறான் நீங்கள் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே தென்னாலிராமன் சொன்னான் நானே அரசரனுடைய தலையீடை வந்து கேட்கலான்னு தான் இருந்தேன் இப்போ வந்து அரசரே எனக்கு ஜோதிடர் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது அவர் வீட்டில் வந்து ஆயிரக்கணக்கான பொற்காசிகளை பதுக்கி வச்சுருக்க நான் சந்தேகப்படுறேன் நம்ம அவர் வீட்டை உடனே சோதனை போடணும் அப்படின்னு சொல்லி தென்னாலிராமன் சொல்லியிருக்கான் உடனே கிருஷ்ணதேவராயர் வந்து ஒரு படைத்தளபதியோட சில வீரர்களை அனுப்பி ஜோதிடரோட வீட்டில் வந்து சோதனை பண்ணாங்க சோதனை பண்ணதில் அவருடைய வீட்டில் வந்து ஆயிரம் பொற்காசிகள் இருந்திருக்கு ஜோதிடர் வீட்டுக்கு சோதனைக்கு போன அந்த படை அந்த ஆயிரம் பொற்காசை கைப்பற்றி கொண்டு வந்து அரசர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு இழுத்து வாருங்கள் அந்த ஜோதிடரை அப்படின்னு சொல்லி கொண்டு வர சொல்லியிருக்காரு அப்போ ஜோதிடரை கொண்டு வந்து அரசர் முன்னாடி நிறுத்தினாங்க அப்படியே நடு நடுங்கி போய் விளவலத்து போய் நின்ன ஜோதிடர் வந்து சாஷ்டாங்கமாக அப்படியே கிருஷ்ணதேவராயர் காலில் விழுந்துட்டாரான் உளுந்து ஐயோ அரசரே என்னை மன்னிச்சுக்கோங்க நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் நான் எதிரி நாட்டு ஒட்டனுடைய பேச்சை கேட்டு இந்த ஆயிரம் பொற்காசுக்கு ஆசைப்பட்டு போற நிறுத்துறதுக்காக பொய்யான ஜோதிடர் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க என்னுடைய தலையை மட்டும் துண்டிச்சிடாதீங்க என் குடும்பம் பாவம் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கதறினாரான் அப்போதான் நம்ம தெனாலிராமன் அட்டகாசமா சிரிச்சுக்கிட்டு பாருங்கள் அரசே தன்னுடைய வாழ்நாளில் தான் மாதா பிதா குரு தெய்வம் தவிர யார் காலிலையும் நான் விழுந்ததில்லை இனிமேலும் விழுக வேண்டிய நிலைமை என் வாழ்க்கையில் வராதுன்னு சொல்லி சற்று நேரம் கூட ஆகலை அதுக்குள்ள உங்க காலில் விழுந்து கிடக்கிறாரு இதுதான் இவருடைய ஜோதியிட திறமை இவர் சொன்னதை நம்பியா போற நிறுத்த போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா அரசர் பார்த்தாராம் தாத்தாச்சாரியாரே இவனை சிறையில் அடையுங்கள் அப்படி சொல்லி அந்த ஜோதிடரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்களாம் போட்டுட்டு தெனாலிராமனை பார்த்து கேட்டாரான் சொல்லு தெனாலிராம எப்படி உனக்கு இந்த சந்தேகம் வந்தது நீ எப்படி இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்பதான் தெனாலிராமன் சொன்னாராம் அரசரே இந்த போர் நடக்காம போனா அதனால சந்தோஷப்படக்கூடியவங்க ரெண்டே பேர் தான் ஒன்னு எதிரி நாட்டு அரசன் இன்னொன்று வந்து நம் மனைவிகள் இவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த போர் நடக்கிறதுல விருப்பம் கிடையாது நம்ம படை வீரர்கள் பத்தாயிரம் பேர் இருக்காங்க அவங்களுடைய மனைவிகள் வந்து இந்த போரை நிறுத்துறதுக்கு ஏதாவது சதி செஞ்சிருப்பாங்களா அப்படின்னா கிடையாது யார் சதி செஞ்சிருப்பா எதிரி நாட்டு அரசாள் அதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்முடைய ஒற்றர்களை வச்சு நான் விசாரித்தேன் விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சது நம்மளுடைய ஜோதிடர் வீட்டில் வந்து கொஞ்ச நாளாகவே நல்ல சாப்பாடு நடக்குது நல்ல விதமான பொருட்கள்லாம் வாங்கி அனுபவிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால எனக்கு சந்தேகம் அதிகமாகி உங்கள்ட புகார் பண்ணே சோதனை போட்டு பார்த்ததுல நான் நினைச்ச மாதிரியே உள்ள வந்து பொற்காசுகள் இருந்தது இதுதான் நடந்தது அரசரே அப்படின்னு சொன்ன உடனே அரசரும் வியந்து போயிட்டாராம் தாத்தாச்சாரியாரும் உண்மையிலே வியந்து போயிட்டாரான் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அரசர் தன் கழுத்தில் கிடந்த மாணிக்க மாலையை கலட்டி தெனாலிராமனுக்கு பரிசா கொடுத்தாராம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள்ட பகிர்ந்துக்கோங்க சரியா சரி நேயர்களே